வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா பிறர்க்கு அன்பு செய்வதில் ஆனந்தம் காண்பதே கருணையின் பூரண லட்சணம் ஆம் பிறர்க்கு அன்பு செய்வதில் ஆனந்தம் காண்பதே கருணையின் பூரண லட்சணம் என்கிறார் ரஸ்கின் நன்றி வணக்கம்